வணக்கம் சமய சமையல் பகுதிக்காக உங்க அளமத்தி பிரியாணி பாசுமதி அரிசி கப் கொத்தமல்லி ரெண்டு கட்டு புதினா அரை கப் வெங்காயம் ரெண்டு பூண்டுப்பற்கள் ஆறு இஞ்சி ஒரு தொண்டு பச்சை மிளகாய் நாலு தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பட்டை நாலு லவங்கம் நாலு ஏலக்காய் நாலு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப தேங்காய்பால் ஒன்றரை கப் எலுமிச்சம்பழம் ஒண்ணு செய்முறை முதல்ல நம்ம வெங்காயத்து பிடியை நறுக்கி வச்சிடலாம் அப்புறம் மிக்சியில வந்து ஒரு பூட வேண்டிய பொருள் போட்டு அப்புறம் விழுத அரைச்சி வச்சுக்கலாம் கொத்தமல்லி தழையை கொஞ்சம் எடுத்து புதினாவோட வச்சுருவோம் மீதிய மிக்சில போட்டுடலாம் கொத்தமல்லி தழை இஞ்சி பூண்டு சீரகம் பச்சை மிளகாய் தனியா தூள் மஞ்சத்தூள் இந்த ஏழு பொருளும் மிக்சில போட்டு விழுதா அரைச்சு வச்சுக்கலாம் நம்ம வந்து பாஸ்மதி அரிசியை கழுவி களைஞ்சு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஸ்டவ் பத்து குக்கர் வச்சுடுவோம் குக்கர் வச்சுட்டு குக்கர் காஞ்சதும் ஒரு டேபிள் நெய் ரெண்டு டேபிள் எண்ணெய் ஊத்திடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுடலாம் அது பொறிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் மாதிங்கினதும் இந்த அரைச்ச விழுது இருக்கு இல்லையா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்ச விழுது அதை போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா ராஸ் மல் போக நல்லா கலந்து விடுவோம் இப்போ தேங்காய்பால் ஊத்திடலாம் தேங்காய்பால் ஊத்திட்டு ஒன்றரை கப்பு ஊத்திட்டு மீறி ஒன்றரை கப்புக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இல்ல தேங்காய் பால் இருந்தா இன்னொரு ஒன்றரை கப்பும் தேங்காய்பாலையும் ஊற்றிக்கலாம் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு ருசிக்கேத்த மாதிரி போட்டுருவோம் அரிசிக்கும் சேர்த்து போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அந்த பாஸ்மதி அரிசியை தண்ணி ஊத்திட்டு அரிசியை மட்டும் எடுத்து இந்த இதோட கலந்துருவோம் குக்கர்ல போட்டு நல்லா கலந்து மசாலா எல்லாம் ஒன்னா கலக்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எலுமிச்சம் சாறு இந்த ஸ்டேஜ்ல வெயிஞ்சி விட்டுடலாம் வெஞ்சி விட்டுட்டு நல்லா கலந்துருவோம் கலந்துட்டு இந்த கொத்தமல்லி தழியும் புதினாவும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம்லயே அதை எடுத்து இல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் பேலன்ஸ் ஒரு ஸ்பூன் நெய் கலையே அந்த நெய்யை மேல ஊத்தி நல்லா குக்கர் மூடி அத ஒரு விசில் கொடுத்து இறக்கிட்டோம்னா சுப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கொத்தமல்லி பிரியாணி தயார் நமக்கு டம் போட்டு செய்வோம் அப்படின்னா டம் போட்டு அதுக்கேத்த மூடி இருக்குன்னா டம் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம் சுப்பாபா இருக்கும் நம்ம அந்த மசாலா போட்டோன்னா பட்டாணியோ இல்லைன்னா பன்னீர் போடுறவங்கள போட்டுக்கலாம் அதுவும் நம்ம சௌகரியம் தான் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்